அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பண் எண்ணாம் பாடற்கு ஏய்வின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பாட்டோடு பொருந்தாத இசை என்ன இன்பத்தை கொடுக்க முடியும் அதாவது பாட்டு இசை பொருந்தணுங்கிற கருத்து திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கேதான் கண்ணோட்டம் இல்லாத கண் என்ன கண்ணாம் அப்படின்னு அர்த்தம் பாட்டோடு பொருந்தாத இசை என்ன இன்பத்தை கொடுக்கப் போகிறது அதே போல அன்பை வெளிப்படுத்தாத கண் என்ன இன்பத்தை கொடுக்கும் என்று ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார் பாட்டுக்கு பொருந்தாத இசை எப்படி இன்பத்தை தர முடியாதோ அப்படி அன்பை வெளிப்படுத்தாத கண் பயனற்றது கல்வி கற்காத கண் பயனற்றது என்று ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார் கல்வி அதிகாரத்தில் இங்கே கண்ணோட்டம் இல்லாத கண் என்ன கண்ணோ அப்படிங்கிறார் இசை மட்டும் எல்லாருக்கும் இன்பத்தை கொடுத்து விடாது அந்த இசை பாட்டோடு பொருந்தி இருந்தால்தான் எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியது இது ஒரு முக்கியமான கருத்தும் இங்கே இருக்கிறது ஆக வெறும் இசை முக்கியம் இல்லை சாகித்யமாக சங்கீதமானா ஆக சங்கீதம் வந்து சாகித்யத்தோடு சேரணுங்கிற கருத்து இங்கே ரொம்ப நன்றாக நுணுக்கமாக சொல்லப்பட்டிருக்கு சாகித்யம் பிரதானமாக சங்கீதம் பிரதானமாக அப்படின்னு கேட்டால் சில இடங்களில் சங்கீதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாகித்யத்தை வெட்டுறதே உண்டு அதற்கு சில காரணங்கள்லாம் உண்டு அது தோஷமாகவும் சொல்லுறதில்லை சில பேர் சொல்லுவார்கள் சாகித்ய வித்வாம்சகா சங்கீத வித்வம்சகாம்பாங்க சங்கீதத்தை கொலை பண்ணி சாகித்யத்தை நன்றாக சொல்கிறது சங்கீதத்தை நன்றாக பாடி சாகித்யத்தை இது பண்ணுறது ரெண்டுமே வேணும் ஆனால் சங்கீதத்தை பாடுறபோது சங்கீதத்துக்கு பிராதானியம் கொடுக்கறது உண்டு ஆனால் திருவள்ளுவர் சங்கீதமும் சாகித்யமும் ஒன்றாக இருக்கணுங்கிற கருத்தை சொல்கிறாருங்கிறது தெளிவாக புரிகிறது அதாவது பாடற்கு இயைவின்றேல் பண் என்ன அப்படிங்கிற கருத்து பண்ணோட பாடுறது அப்படிங்கிறது தமிழில் பண் என்றால் இசை ராகம் எல்லாம் சேர்ந்தது அதுபோல கண்ணோட்டத்தை பெற்ற கண்தான் பலருக்கும் இன்பம் தரக்கூடியது அன்பான பார்வை இல்லைன்னு சொன்னால் பயனற்றதுன்னு அர்த்தம் எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியது இசை என்பது பாடுபவனுடைய இசையால் பிறரை இழுத்து தன்மயப்படுத்துவது அதுபோலவே எவன் கண்ணோட்டம் உடையவனோ அவனுடைய பார்வையால் உலக மக்கள் அவன் வசப்பட்டு நிற்பார்கள் என்பதும் இந்த உவமையால் நாம் புரிந்து கொள்கிறோம் தாக்ஷன்யமில்லாத கண் பயனுடையதாகாது பழைய தமிழ் நூல்களிலிருந்து சில கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம் இங்கே பாலை வீணை முதலிய நூற்று மூன்று பாடல் தொழில்கள் ஆவன யாடினிடத்து வாறுதல் வடித்தல் உந்தல் உரள்தல் உருட்டல் தெருட்டல் அள்ளல் பட்டடை என்னும் எட்டும் பண்ணல் பரிவர்த்தனை ஆராய்தல் கைவிரல் செலவு விளையாட்டு கை ஊழ்கும்றும்போக்கு என்னும் எட்டும் கண்டத்தினிடத்து எடுத்தல் படுத்தல் கலிதல் கம்பிதம் குடிலம் என்னும் ஐந்தும் பெருவண்ணம் இடைவண்ணம் வனப்பு வண்ணம் முதலிய வண்ணங்கள் எழுபத்தாறும் பார் தொழில்கள் இடத்தில் பொருந்தாதவிடத்து பயனில்லை அதை போன்று கண்ணில் கண்ணோட்டம் இல்லை என்றால் கண்ணால் பயனில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் அதாவது பாட்டு எப்படி இருக்கணுங்கிறத பற்றி தமிழ் நூல்களில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு இதை பற்றி விரிவான அறிவு வேணும்னா நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் தகவல் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு திருவிளையாடர் புராணத்தில் சிவபெருமானே பாடகராக வந்து பாடினார் அப்படின்னு இருக்கு அப்புறம் பாடுறபோது அந்த பாட்டு எப்படி இருந்ததுங்கிற வர்ணனையை பரஞ்சோதி முனிவர் மிக சிறப்பாக வர்ணித்திருக்கிறார் அது நம்ம இப்போ சமீபத்தில் சினிமாவில் கூட வந்தது ஆனாலும் கூட அந்த உண்மையான அந்த புராண கதையில் பார்த்தா ஒரு சங்கீதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிவபெருமான் வந்து காட்டுவதாகவே மிக அற்புதமாக அந்த ஹேமநாதன் அப்படிங்கிறதுனுடைய திருவிளையாடலில் இருக்கிறது அது திருவிளையாடல் புராணத்தில் பார்த்தா இதை பற்றி விரிவாக நாம் தெரிஞ்சுக்கலாம் இங்கே வந்து நமக்கு கண்ணோட்டந்தான் முக்கியமான தலைப்பு ஆனால் அதை வைத்து எவ்வளோ பெரிய விஷயத்தை பார்க்குறோம் பாருங்க பாட்டோட சேரல் என்ன பண்ணோடு இசைப்பாடல் பயின்றரியே என்பர் திருநாவுக்கரசர் கண்ணின் பயன் கண்ணோட்டம் செய்வதே பண்ணின் பயன் பாட்டோடு இசைவதே பண் என்பது இசையினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது உரம் கண்டம் உச்சி மூக்கு அண்ணம் இதழ் பல் நா என்னும் எட்டையும் நிலைக்கலனாக கொண்டு எடுத்தல் படுத்தல் நலிதல் கம்பிதம் ஒலி தாக்கு குட்டிலம் என்னும் என் வகையின் நுண்வினைகளால் பண்ணப்படுவது ஆகவே பண் என வந்தது பார்த்ததனுடைய விளக்கம் இது திருநாவுக்கரசர் சொல்கிறார் பண்ணினார் பாடலாகி பழத்தினில் இரதமாகி கண்ணினார் பார்வையாகி கருத்தொடு கற்பமாகி எண்ணினார் எண்ணமாகி ஏழுலகு அனைத்துமாகி நன்னினார் வினைகள் தீர்ப்பார் நனி அடிகளாரே என்ன அழகாக சொல்லியிருக்கார் பாருங்கள் பண்ணினார் பாடலாகி அடுத்த கண்ணினார் பார்வையாகின் இருக்கார் ஆ பண்ணோட கூடின பாடல் பழத்தில் ரசம் கண்ணில் பார்வை கருத்தோடு கல்பம் அதாவது கிரியேட்டிவிட்டி எண்ணினார் எண்ணமாகி எண்ணக்கூடியவர்களுடைய எண்ணமாகவும் ஏழு உலக நன்னினார் வினைகள் தீர்ப்பார் யார் பூஜை பண்ணுகிறார்களோ அவருடைய பாவங்கள் எல்லாம் போக்கக்கூடியவர் நனி பள்ளியில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படிங்கிறார் பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி அப்படின்னு திருநாவுக்கரசரே பாடியிருக்கிறார் சிறுபஞ்ச மூலம்ங்கிற நூலில் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை எண்வனப்பு இத்துணையாமென்று உரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டானன் என்றல் வனப்பு ஆ கண்வனப்பு கண்ணோட்டம் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் இந்த கருத்து இங்கே இருக்கு பண் யாழின் கீழ் பாடல் பெரிது இன்னான்னு கபிலர் சொல்கிறார் இன்னான் அற்புதில் ஆஹ் இத்தனை மேற்கோள்களை நாம் சிந்திக்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது இந்த திருக்குற்பா இனி பதவரை பார்க்கலாம் பண் இசையானது பாடற்கு பாடலுக்கு இயைமின்றேல் பொருத்தமில்லை என்றால் என் என்ன பயன் அதைப்போல கண் கண்ணானது கண்ணோட்டமில்லாத கண் கண்ணோட்டமில்லாமல் இருக்குமானால் என் என்ன பயன் இசையானது பாடலுக்கு பொருத்தமில்லை என்றால் என்ன பயன் பயன் ஒன்றும் இல்லை அதை போல கண்ணானது கண்ணோட்டம் இல்லாமல் இருக்குமானால் என்ன பயன் பயன் இல்லை இது ஆக்ஷேபார்த்தம் என்று பெயர் இருக்குமா இப்படி இருக்காது பாடற்கு இயைவின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்